வானொலியின் பொது அறிவு வணக்கம் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் மின்னணு உயர்நீதிமன்றம் ஹைதராபாத்தில் நிறுவப்பட்டது இரண்டு இந்தியாவில் முதல் மாநில தடய அறிவியல் ஆய்வகம் கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது மூன்று சீனாவுடன் மிக நீண்ட எல்லை கொண்டுள்ள இந்திய மாநிலம் அருணாச்சல பிரதேசம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் பழக்கிண்ணம் என்ற சிறப்பு பெயரை பெறும் மாநிலம் எது இரண்டு உலகின் நீளமான அணை எது மூன்று உலகில் எந்த நாடு கேக்குகளின் நாடு என்று அழைக்கப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்